குளிப்பதற்காக நான் தண்ணீர் வைத்தேன் அப்போது அவர்கள் இரண்டு அல்லது மூன்று முறை கழுவினார்கள் பின்னர் தமது இடது கையில் தண்ணீரை ஊற்றி மர்மஸ்தலத்தை கழுவினார்கள் தமது கையை பூமியில் தேய்த்து கழுவினார்கள் வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள் தமது முகத்தையும் இரு கைகளையும் கழுவினார்கள் தலையில் மூன்று முறை கழுவினார்கள் தமது உடம்பில் தண்ணீரை ஊற்றினார்கள் பின்னர் தாம் குளித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சிறிது நகர்ந்து நின்று தங்கள் இரு கால்களையும் கழுவினார்கள்